الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونتوكله ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا من سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وَنَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا ٱللَّٰهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ فَقَدْ قَالَ ٱللَّٰهُ تَعَالَى فِي كِتَابِهِ الْعَزِيزِ بَعْدَ عِيدِ ٱللَّهِ مِنَ ٱلشَّيْطَانِ ٱلْوَسْوَاسِ بِسْمِ ٱللَّٰهِ ٱلرَّحْمَٰنِ ٱلرَّحِيمِ يَا أَلُّهَا الَّذِينَ آمَنِنْكُوا أَمُنْكُفَةٌ وَأَهْلِيكُمْ نَارًا فَقُودُ هَلَّاكُ وَالْحِجَارَةٌ عَلَيْهَا مَلَائِكَةٌ غِلَابٌ شِدَادٌ لَا يَعِسُّونَ اللَّهَ مَا أَمَرَهُمْ وَيَفَعَلُونَ مَا يُؤْمَرُونَ صلى الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم الْكَيْثِ مَنْ دَانَتْهُ وَعَمِلَ لِمَا بَعْدَ الْمَوْتِ وَالْعَاجِزِ مَنْ أَتْبَعَ نَتْهُ هَذَاهَا وَتَمَنَّ عَلَى اللَّهِ الْأَمَانِ صدق رسول الله صلى الله عليه وسلم الله إِلَّا قُغَلٌ قُهَلْشِيُمْ إِيهَ وَاللَّنْ عَيَنْ اللَّهُ كَيْءِ إِلَّا قُغَلٌ مَالْحَمْدُ لِلَّهِ صلاةً صلاةً சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே கரீன் அவர்கள் நிலைமைகளிலும் எடுத்து நடந்தவர்கள் நல்லதார்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதா நாட்களுக்கெல்லாம் நாயகமான தினத்தில் அஞ்சி தக்வாவோடு வாழும்படியாக உதக்கம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசியகத்தும் செய்து கொள்கிறேன் அன்புக்குரிய அல்லாமின் நல்ல அருமை சகோதர்களே நான் ஈர் உலகிலும் நன்மையை பெற வேண்டும் ஈர் உலகிலும் நிம்மதியை சந்தோஷத்தை பெற வேண்டும் நம்முடைய வறுமைக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை நிம்மதியானதாக சந்தோஷமானதாக துவக்கத்துறைய வாழ்க்கையாக அமைய வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்வில் தகுவாவை கடைபிடித்ததும் தான் அல்ல அமைத்து வைத்திருக்கிறார் எல்லா எ நிலைமைகளிலும் கூறினார்கள் மனித பல்லாக யார் தன்னுடைய வாழ்வில் தக்வாதை கடைபிடித்தாரோ அல்லா அவரை காசிர்களுடைய எதிரிகளுடைய ஊரில் அவர் வாழ்ந்தாலும் அல்லாஹ் அவரை நிம்மதியாக வாழ வைப்பான் என்பதாக அருமை நாயகம் கூறினார் இதுவரைக்கும் யார் என்ன தன்னுடைய வாழ்வு சக்வாவை கடைபிடித்தார்களோ சக்வா என்றால் அல்ல அல்லாஹுடைய உள்ளாஹ அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது அவன் இறைக்கு வைத்த அமல் செய்வது வாக்களிக்கப்பட்ட நாளைக்காகவே நீ தயார் செய்வது என்பதாக அனிர் அபிவர்கள் கூறினார் எனவே அன்புக்குரிய அல்லாவது நல்லே அருமைய சகோதரர்களே யாரெல்லாம் தன்னுடைய வாழ்வில் தகவலை கடைபிடித்தார்களோ தன்னுடைய வாழ்வில் அல்லாவுக்கு முன்னால் நான் நிற்க வேண்டுமே உலகத்தில் நான் எந்த முறையில் வாழ்ந்தாலும் ஒரு நாள் அவன் என்னிடத்தில் கேள்வி கேட்பானே அல்லாவுக்கு முன்னால் நான் ஒரு நாளை நிற்க வேண்டுமே என்பதை யாரு தன்னுடைய நினைவில் வைத்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டாரோ அவர்கள் அனைவரும் வெற்றி அடைகிறார்கள் அவர் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் படித்தவனாக இருக்கலாம் தாமரனாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி யார் தன்னுடைய வாழ்வில் தக்வாவை கடைப்பிடித்தார்களோ அல்லா அவருக்கு நிம்மதியை சந்தோஷத்தை வெற்றியை அல்லாஹாலி தன் குரானுடைய குலாசா துருக்கமும் ஹதீசுடைய குலாசா துருக்கமும் இதுதான் அது வாழ்வராக இருக்கலாம் வயோதிதராக இருக்கலாம் தக்வாருடைய வாழ்க்கையை வாழ்ந்த அனைவரையும் அல்லா வீராக்கல்ல அனைவரையும் அல்லாஹால கண்ணியப்படுத்தினார் அது உலாடைய காலத்தில் வாழ்ந்த பால் சுற்ற கூடிய பெண்மணியாக இருந்தாலும் சரி அல்லது உமரம் அவருடைய காலத்துல ஆடு மேய்த்த இடையனாக இருந்தாலும் சரி தன்னுடைய வாழ்ந்து சக்வாவை எடுத்துக்கொண்டாங்க அல்லாஹால கண்ணியப்படுத்தினார் வாழ்ந்தவர்கியத்தை அல்லாஹால பதிவு செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் அல்ல அவருடைய காலத்துல ஒரு வாலிபர் இருந்தார் அந்த வாலிபர் மிகவும் உள்ள வாலிபர் மசித் பள்ளியோட இருக்கக்கூடிய வாலிபர் அவர்களுக்கு அந்த வாலிபரை பார்த்தா மிகவும் ஆச்சரியமாக இருந்தது அவள் ஒரு தேர்தலான வாலிபர் நினைத்த நினைத்தார்கள் ஆந்தல் இல்ல என்னுடைய ஆச்சரியம் அல்ல இப்படியாப்பட்ட பே ஒரு சந்தோஷப்படுவார் அந்த பெண்மணி இந்த வாலிபர பாவத்தின் பக்கம் இசாரத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவளாக இருந்தார் இந்த வாலுபர் பழமையா அந்த பெண் தப்பி நன்கு வந்துடுவார் ஒருமுறை இந்த பாவத்தி பக்கம் அழைக்கிறார் சேத்தாண்ட் தூண்டுதலின் காரணமாக அந்த பெண்மணியும் பின்னால போறாரு வீட்டுலுக்கு நுழையக்கூடிய நேரத்துல வீட்டு வாசல் படியில கால வைக்கக்கூடிய நேரத்துல இந்த வாலிபருக்கு அல்லா கூட அச்சம் வந்து விட்டது அவர்களுக்கு செய்தல் ஏற்படு ஏற்பட்டு விடும் என்றால் உடனே அல்லாஹுடைய ஞாபகம் வந்துவிடும் உடனே வீழ்த்து கொள்வார்கள் அல்லாவுடைய அச்சம் வந்துவிடும் என்று ஆயத்தை ஓகிறாரு இந்த ஆயக்காலிபருக்கு நிறவு வருது இந்த வீட்டு வாசல போட்டு கதவை கத்தி ஓடி வந்து அந்த வாலிபரடைய தந்தை மிகவும் பயோகிதமானவர் கதவை பிறந்து பாக்கிறாரு மகன் கீழே மயங்கி விழுந்து கிடக்கிறார் மகனை விழுக்க வைக்கிறாங்க என்ன நடந்தது சொல்லு என்பதாக சொன்ன இந்த வாலுக்கர் சொன்னாரு நான் நடந்ததுவாக போயிட்டேன் எனக்கு குரான் ஆயத்து நினைவு வந்தது அவ்வளவு தான் எனக்கு நினைவு இருக்கு என்பதா சொன்னான் உடனே தந்தை கேட்டாங்க மகனே அவருக்கு எந்த ஆயத்து நினைவு வந்தது குரான்ல சொல்லு அடியார்களுக்கு பாதத்துடைய சந்தர்ப்பம் ஏற்படும் சொன்னா உடனே அல்லாஹுடைய நிலவு வந்துவிடும் உடனே விழித்துக் கொள்வார்கள் பாதத்தில் பவிந்து கொள்வார்கள் என்ற ஆயத்தை வாலிசர் ஓதினாரு சீரன் வருது அந்த வாலிபர் வீட்டு மயங்கி விழுந்துட்டாரு குடும்பத்தாங்க வந்தாங்க வருது அவருடைய குடும்பம் அந்த வாலிபர்ட்டிருக்கிறது அந்த வாலிபர் அதே உப்பாத்தாரு உடனே குடும்பத்தாங்க அந்த வாலிபரை குளிப்பாட்டி கப்பன் செஞ்சு அடக்கிட்டாங்க எது சிறந்த என்பதற்காக வேண்டிதான் அறிவிக்கல என்பதாக சொன்னாங்க கபறு காட்டப்பட்டது உமர்வழியெல்லாம் அவர்கள் கபரு கருகில் வந்து சொன்னாங்க உமர்வழி எல்லாம் கபரு கருகில் ஒரு ஆண்டை ஆய கோதினாங்க யாரி, அல்லாவுக்கு முன்னால் நான் ஒரு நாளைக்கு எழுப்பாற்றப்படுவேனே என்ற அச்சத்தோடு தகவல் வாழ்ந்தார்களோ அல்ல அவர்கள் இரண்டு உணர்வது எல்லாரும் அவர்கள் ஓதி காட்டுறாங்க சத்தம் வருது என்னுடைய ரப்ப எனக்கு இரண்டு முறை பந்துவிட்டான் என்ற சத்தம் அன்புக்கு சகோதரர்களே என்ன சொல்ல வருகிறோம் அவர்கள் யாரையும் வீணாக்கல் அல்லஹா விரும்புகிறது என்னுடைய அடியான் என்னை அன்பு வாழ மாட்டானா என் பக்கம் திரும்ப மாட்டானா என் பக்கம் நெருங்க மாட்டானா என்பதை தான் அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான் அல்லா சக்கம் நெருங்கிறத அல்ல ஆவல் வைத்துக் கொண்டிருக்கிறான் அல்ல எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அன்புக்குரியவர்களே அவன் எதிர்பார்த்து இந்த அடியாங்களோட எங்களோட எந்த இறக்கம் என்பதை நபி சொல்லாம் அது சொல்லி காட்டினார் ஒருமுறை நபி சொல்லாம் ஆலையில் சொல்லுவார்கள் ஒரு யுத்தத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் மத்தியில பாக்கிறா அவருடைய அந்த பெண்ணுடைய குழந்தை அழுது கொண்டிருக்கி உடனே எடுத்து தன்னுடைய நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு அணக்கி பால் புகட்டினார் நபிசல்லா அழைச்சலமான்னு கேட்டாங்க சகாதாக்களை பார்த்து இந்த தாய் இந்த இந்த பெண்மணி தன்னுடைய பிள்ளைய நெருப்புல போட விரும்புவாடா என்பதாக கேட்டாங்க சகாதாக்கள் சொன்னாங்க பலாயார சூழலா யாரோ சூழலா ஒரு கோது பெண்மணி விரும்ப மாட்டா இவ்வளவு சேனல் சொல்லி அந்த அனைத்து தாய் தன்னுடைய மகனை நெருப்புல போட விரும்ப மாட்டா என்பதாக நபிசல்லா அலிசலமான் சகாதாக்கள் சொன்னாங்க நபி அவங்க சொன்னாங்க அல்லா இந்த எதிர்பார்க்கிறது நாங்கள் அவன் பக்கம் திரும்ப மாட்டோமா அல்ல அதற்காக வேண்டி நம்முடைய திரு பிராயத்தில் இருந்து ஞாபகத்தில் எப்படி வைத்தேன் தாயுதே வைப்பில் உன்னை நான் எந்த முறையில் பராமரித்தேன் நான் எவ்வளவு ஏற்கனவே முறையில் உன்னை பராமரித்தேன் நீ தனியாக உனக்கு வாழ முடியும்ன்னை வந்தவுடன் நடந்து தாயுட வயிற்றுல உனக்கு நான் ஒரு அறையை தங்குவதற்கு ஒரு அறையை உண்டாக்கி கண்டேன் நீ சிதறக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு போர்வையை கொண்டு உன்னை போக்கினேன் நான் தாயிலே வைப்பில் எவ்வாறு இருந்தோம் என்பதை அல்லாஹால சொல்லி காட்டுவான் ஏன் இதை விலங்கியாவது நீ எனக்கு வழிபடு என் பக்கம் நீ திரும்பிவிடு என்பதை அல்லாஹ் நான் நிறைவு காட்டுவார் உன்னுடைய தாய் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுடைய துருவாடை உனக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி முகத்தை தாயுட முதுகின் பக்கம் திருப்பி வைத்தேன் வலது பக்கம் ஒரு தலையணையை வைத்துக் கொண்டு சாய்ந்து கொள்வதற்கு இடது பக்கமும் ஒரு தலையணையை வைத்து உனக்கு சாய்வதற்கு ஆக வேண்டும் அன் யமீனிக் கபில் உனக்கு வலது புறத்து தாயிலே கித்தியை என்பதை நான் உனக்கு கற்றுத்தந்தேன் என்பத அல்லா சாலா கூறுகிறார் குழந்தை அசையக்கூடிய இடத்துல தாய்மார் சொல்லுவாங்க என் குழந்தை எனக்கு உதக்கிது என்பதா சொல்லுவாங்க சோதரே அது அல்ல குழந்தைக்கு கட்டு கொடுத்திருக்கிறான் நீ தாயுடைய மலக்கல் நுவார் ஆம் அதாவது தாயுடைய கற்பத்துக்கு பொறுப்பான மழக்க நான் நியமித்தேன் சாஸ்திர மின்ன அவர் தன்னுடைய ரெக்கையால உன்னை வெளியே எடுத்தாரு நடப்பதற்கு கால பிளன் இருக்கல்ல இந்த நிலைமையில தான் நீ வந்தாய் உனக்கு எந்த ஒரு சுயமாக செய்யக்கூடிய எந்த ஒரு சக்தி இருக்கல பல்ல கடிப்பதற்கு கை இல்ல குடிப்பதற்கு கால் இல்ல நடப்பதற்கு இந்த நிலவேல நான் உன்னை படைத்தேன் இறக்கத்தை நான் தான் போட்டேன் எந்த இறக்கம் அல்லா சால சொல்லிக்க உன்னுடைய பெற்றோர் சாப்பிட மாட்டாங்க தற்கு ஏற்பாடு செய்தது யாரு நான் நான் உன்னுடைய தாய் தந்திர உள்ளத்துல உன்னுடைய இறக்கத்தை போட்டேன் என்பதாக அல்லஹா கூறுகிறான் அதே தொடரில் சொல்றான் உனக்கு வைத்து நிற்கூடிய நேரத்துல சூடு காலத்துல குளிரான பாலையும் குளிர் காலத்துல சூடான பாலையும் நான் உனக்காக வேண்டி வெளியாக்கினேன் உனக்காக வேண்டி நான் வெளியாக்கினேன் நிறைல நான் உண்மை படைத்தேன் அல்லஹா அதே தொடர்ல கடைசியா சொல்றான் தண்டிலோ தனியாக நடக்க முடியும் தனியாக பிடிக்க பிடிக்க முடியும் என்ற தன்ம சக்தி எப்ப உனக்கு வந்திச்சோ பாரத் தனி பில் எனக்கு நீ ஓட தனிமையில எனக்கு மாற்றம் செய்றியே எனக்கு மாற்றமான முறைய நீ நடந்து கொள்றாயே எனக்கு நீ பாவம் இதே நிலைமையில நீ பாவம் செய்து செய்து அந்த பாவங்கள் வானத்தின் முகதளவுக்கு எட்டு விட்டாலும் இன்னொரு திண்டுல சொல்ற நீ பாவம் செய்து செய்து கடல் நுரை நுழை நுரையளவுக்கு உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னிச்சிடுவேன் நீ பாவம் செய்ததா நான் கணக்கெடுக்கவே மாட்டேன் என்பதா எங்களை பதக்கம் அல்லாஹ் சொல்றான் எனவே அந்த அல்லாஹ் நல்லதையே சகோதரர்களே அல்லா எங்களுடன் வாழ்க்கை குறுகிய கால வாழ்க்கையை அல்லா தந்திருக்கிறார் என்னத்துக்கு அல்லாஹ் இந்த குறுகிய கால வாழ்க்கையை தந்தான் அது முடிவே இல்லாத ஒரு வாழ்க்கையை தயார் செய்து கொள்வதற்காக இது உலகம் நிரந்தரமற்ற வாழ்க்கை எங்களை விட படிப்பாளர்கள் எங்களை விட அறிவாளிகள் வாழ்ந்தாங்க எங்களை செல்வந்தர்கள் வாழ்ந்தாங்க இன்றைக்கு அவர்கள் இல்ல இன்றைக்கு நாங்க இருக்கிறோர் நாளைக்கு நாங்க இழுப்போமா யாருக்கும் சொல்ல முடியாது சோழர்களே ஒரு குறுகிய கால வாழ்க்கை அறுபத்தி வயதுல இந்த உலகத்துக்கு பிரிந்து போனோம் அதுக்கு பின்னால வந்த கணிப்பா அருபக்தரில் எல்லாம் அதுக்கு பின்னால வந்த கணிப்பா எல்லாமே அறுபத்தி மூணு வயதுல இந்த உலகத்துக்கு பிரிந்து சென்று அன்பு சரியா அல்லா நல்லா இருக்கும் சோதல்லுரிய ஒரு கவிஞர் இடைப்பட்ட காலம் தான் அதாவுக்கும் எகாமத்துக்கும் இடைப்பட்ட காலம் தான் மனிதனுடைய வாழ்நாள் அதான் சொல்லியாச்சி எகாமத்தின் சொல்லியாச்சி சொல்லவே போனவே மமாசி அவருடைய தொழுகை மரணிக்கும் வரை திற்போடப்பட்டிருக்கு அதனால தான் ஒரு குழந்தை வலது காதல அதிகாபத்தி எக்காம சொல்லி ஆசி தொழுவை நடக்காது ஏன் அவர் மரணிக்கும் வரை தொழுகை திற்போடப்பட்டிருக்கு மரணிச்சார் சொன்னா நாங்க மௌத்தா போயிட்டோம் சொன்னா எங்களுக்கு அதானும் இல்ல எக்காமத்தும் இல்ல கொண்டாடுவாங்க தொலை வைப்பாங்க அடக்கம் செஞ்சிருவாங்க சோதரில் ஒரு குறுகிய கால வாழ்க்கையாளா நினைச்சு அமல் செஞ்சா நோன்பு வந்தா மட்டும் போதும் நாங்க நோன்புக்கு பள்ளியை புடிச்சு கொண்டா சரி நோம்புக்கு குஹான் தூசியா தட்டினா சரி நோம்புக்கு நாங்க குரு ஓவிட்டோம் நோன்புல ஒரு பத்து நாள் வந்துட்டோம் நாங்க நினைச்சு கொண்டுட்டோம் எங்களுக்கு சொர்க்கத்துக்கு சகாத சர்டிபிகேட் கிடைத்ததா தெரியும் தெரிய சோதர அனைவருக்கும் அனைவருக்கும் சொல்லேழு ஆனா மரணிக்க போற யாருக்கும் சொல்ல மரணிக்க போற செய்தியை சொல்ல முடியாது அல்ல மரணத்துக்காக வேண்டி அல்ல அடையாளங்கள் சகோதரே தெரிய மரணம் இருக்கு என்பதற்கு அடையாளம் என்பதாக சொன்னாங்க அதாவது ரோட்ல போகல சிக்னல் லைட் போடுவாங்களே இப்ப நீ நிக்க பத்தினா நீ போகணும் அந்த போல உங்களுக்கு நிறைத்த முடி வருதா அல்லாஹ் நெருங்குங்க அடையாளம் என்பதாக அல்லாஹ் அதே அபூதர் வழியெல்லாம் சொன்னாங்க ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பயான் தேவல்ல உபதேசங்கள் தேவல்ல ஒரு அடியான் திருந்த பெரிய பயான் அல் மவுத் இன்னொருவன் மௌத்தா போறதே அவருக்கு படிப்பிலே என்பதாக சொன்னாங்க நாங்களை தோல்லை தூக்கிட்டு ஒரு நாளைக்கு எங்களையும் தூக்கிட்டு போவாங்களே அந்த சிந்தனை வருது இல்லையா சோதரே தெரியாது நடக்கும் யாருக்கும் தெரியாது நாங்க அல்லாஹத்தம் அதற்கு முன்னால நெருந்தோம் சோதரே அல்லா சத்தம் தாங்க நெருங்க அல்லாவோட எந்த அளவுக்கு நாங்க சீராமோ அல்ல அந்த அளவுக்கு அவருடைய கைது தருவோம் மரணம் யாருக்கு எப்போ யாருக்கும் தெரியாது சோதனை இன்றைக்கு நாங்கள் ஜிமாக்கு வந்தோம் ஜிமாக்கூடிய நேரத்தில் குடித்து விட்டு வந்தோம் நல்ல புதிய ஆடைகளை அணிந்து கொண்டு வந்திருக்கிறோம் மனம் அத்தர் தூக்கி கொண்டு வந்திருக்கிறோம் நாங்க செருப்பு போட்டு கொண்டு வந்தோம் வந்து நாங்க சொல்லுவோம் ஆனால் சகோதரர்களே ஒரு நாள் வரும் ஒரு நாள் வரும் அந்த நாள் வரும் சொன்னா எங்களுக்கு பள்ளிக்கு வர முடியாது நாலு பேர் எங்களை கொண்டு வருவாங்க எங்களுக்கு ஆடை உடுக்க முடியாது ஆடை எங்களுக்கு உடுப்பாக்குவாங்க எங்களுக்கு அத்தர் பூச முடியாது மக்கள் வாசம் பூசுவாங்க எங்களுக்கு குளித்துட்டு வந்தோம் இன்னைக்கு ஒரு நாள் வரும் அந்த நாள் எங்களுக்கு குளிக்க முடியாது மக்கள் எங்களுக்கு அன்புக்கு அல்லது நல்ல அருண் சகோதரர்களே அந்த நாள் எங்களுக்கு எப்போ யாருக்கும் தெரியாது அந்த நாள் வர முன்னால நாங்க அதற்காக வேண்டி தயார் செய்யணும் உண்மையான புத்திசாலி ஆதி மடையன் யாரு இயலாதவன் யாருமன்னு அமாலி யாரு உலகத்து வாழ்க்கையில தன் இஷ்டப்படி வாழ்ந்துச்சு விரும்பக்கூடிய வாழ்ந்துட்டுமது தருவான் தானே அப்படி நினைக்கக்கூடிய நான் சொல்லுவா சொன்ன அனுப்பு சகோதரர்கள் தயாராக இருக்கிறோமா எ தொடர் சீராக இருக்கா நான் இந்த நிலைமையில மரணிச்சேன்னு சொன்னா அல்லா இவ சந்திக்க கூடிய நேரத்துல அல்லா என்னை கொண்டு சந்தோஷப்படுவானா அல்லது அல்லாஹ் என்னை கொண்டு வெறுப்படைவானா என்ன மனைவி மர்மிச்சாள் சொன்னா அல்லாவுக்கு விருப்பமானவளாக மரணிக்கிறாளா அல்லாஹுக்கு வெறுப்பானவளாக மரணிக்கிறாளா சோதில்லை மூத்துக்கு முன்னால நாங்க மூத்தாயி பார்ப்போம் உமரலி அவங்க சொன்னாங்க மூத்து கபலூ நீங்க மௌத்தாங்க முன்னால மௌத்தாயினதை போல நினைச்சி பாருங்க உணர்வு எல்லாம் சொன்னாங்க அன்புக்கு நல்லே அறுபது சகோதரர்களே எங்க வாழ்க்கை இப்படியே போவோம் சொன்னா நாங்க நோன்புல பள்ளிக்கு வாரோம் சொல்லு செய்வோம் நோபுக்கு பின்னால நாங்க பள்ளிக்குறோமா அல்லது அல்லாஹு அன்பு அல்லாஹ் நல்லா யாருமே சோதர்கள் அல்லாஹு செய்யறதா இருந்தா நாங்க தொடர்படிய செய்து கொண்டே இருக்கும் எப்ப பௌத்து வரும் எங்களுக்கு தெரியா எப்ப எங்களுக்கு இஸ்ராயல் அரைத்தலா எங்க வந்தாலும் ரெடியாக இருக்காங்க சந்திக்கிறத விரும்புவாரோ அல்ல அவரை சந்திக்கிறத அல்லா விரும்புவார் யார் அல்லாஹாரோ அல்லா அவரை நான் தீர்ந்தோனும் நான் மாறோனும் என்ற எண்ணம் எங்களுக்கு வராத வரைக்கும் அல்லாஹ் மாற்றமாட்டான் அல்ல குரான் அல்லா அல்லதா நினைக்காத வரையில நான் திருத்த மாட்டேன் என்பதை சொல்லிட்டார் எப்ப நாங்கோவோ அல்லா திருந்துவதற்கான சந்தர்ப்பத்தை அந்த வாசல் அல்லாத தருவான் அவன் இழுத்து வளர்ந்த குடுக்கலையா அழைக்கூடிய நேரத்துல திரும்ப பாவத்தை விட்டு விரண்டு ஓடின அந்த கதவு அதாவது வருது கடினமான கடினமான பூண்டுகளால கூட கூட்டப்பட்டு அந்த கதவு அரசை கதவுகள் அவ்வளவு உறுதியாக இருக்கும் மூட பத்திரிக்கு முதலாவது கதவுறாங்க எப்ப அவர்கள் பாதத்தை விற்று விரண்டோடினாரோ அல்ல கதவை திறந்து கொடுத்தான் அதனால ஒரு நாட்டை சொல்றாங்க எப்ப நாங்க சொல்லி பாவத்திலிருந்து விரந்தோம் சொல்லி ஒரு வலியை தேடுவோவோ அல்ல வலியை திறந்து தருவாங்க அல்ல நூறு கொலை செஞ்சவருக்கு ஒரு ஆபி கிட்டே போயிட்டு கேட்டாரு எனக்கு மன்னிப்பு என்பதா அவர் சொன்னாரு உனக்கு எல்லாம் அவரையும் கொண்டு நூற பொறுத்து செஞ்சாரு பின்னால் இந்த பாவம் செஞ்ச ஊர்ல இருந்து நீ வெளியாயி இப்படி நல்லவர்கள் இருக்கக்கூடிய ஊர் இருக்கு அந்த ஊருக்கு நீ சென்றது உனக்கு நிச்சயமாக சௌகா இருக்கு என்பதாக அந்த நல்லடியார் சொன்னாரு இந்த மனிதர் என்ன செய்வாரு நான் திரும்ப அன்பை பெறணும் நெருக்கப்பட்டது மலர் வராங்க அதாவுடைய மலர் வராங்க இவருடைய கைப்பற்றுவதற்காக அதாவுடைய மலத்தான் சொல்றாங்க இவர் சாதம் சென்ற ஊர்ல வர்றாரு இவருடைய நாங்க தான் கைப்பற்றுவோம் சொல்றந்தோணும் புறப்பட்டுக் கொண்டிருந்தாருவோம் உடனே அல்ல இன்னொரு மலக்க அனுப்பி சொன்னான் என்ன செய்வோம் நாங்க இவரு பாவம் செஞ்ச ஊருக்கு சமீபமாக இருக்கிறாரா அல்லது நல்ல சிறுந்தோணும் போற ஊருக்கு சமீபமா இருக்கிறாரா என்பத நாங்க அளந்து பார்ப்போம் தூரத்தை நாங்க அளந்து எந்திருந்தோணும் என்பதற்காக பூமிக்கு கட்டளை பாவம் செஞ்ச ஊரு கட்டளை பூமியை பாவம் செஞ்ச பூமியை இந்த அடியிரு நல்ல இவரில் நாடி போகக்கூடிய ஊருக்கு அல்ல கட்டளை நெருங்கிவா என்பதை கட்டளை நல்ல ஊர் இவர்களுக்கு சூரமாயிச்சு கெட்ட ஊர் இவருக்கு சமீபமாகிச்சு அளந்து பார்த்தாங்க ராமத்துடைய ஊருக்கு நல்ல ஊருக்கு இவர் சமீபமா இருந்தாரு நல்ல மலக்கூ கைப்பற்றி கொண்டு போனான் அவர் திருத்தம் சொன்னார் அல்ல பூமியே சூரமாக்கி எப்ப நாங்க அல்லாஹூ பக்கம் நெருங்குவோவோ எப்ப நாங்க எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரோம்னு சொல்லி நாங்க விரும்புவோவோ அல்லா எங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தான் நிச்சயமா அல்லாத உண்டாக்குவோம் எந்த பிரச்சனை கஷ்டங்கள் முஸ்லீம்களுக்கு வந்தாலும் நாங்க அல்லாஹூடைய உடற்பனால சீராக்குவோம் சொன்னா அல்ல அனைத்து நிலைமைகளையும் சீராக்கி தருவான் எங்களுக்கு அரசாங்கத்தால பிரச்சனையா அது எங்கட தப்பு எங்கட குறைபாடுதான் அல்லா தலை அடித்து சொல்றாங்க அடியார்கள் எனக்கு மாற்றம் செஞ்சு பாலமான முறையில் நடத்தாங்க எனக்கு மாற்றமாக உள்ளத்தை இவர்களுக்கு கோபம் உள்ளதா விரோதமானதாக நான் மாற்றி விடுவேன் சென்று வரக்கூடிய நேரத்தில் பார்த்தாங்க ஒரு வாசல் ஏதோ ஒரு வாசல் ஏதோ ஒரு பொருள் போய் கொண்டிருக்கு இன்னொரு பொருள் வந்து இருக்கு இதுதான் அதிகார செயல்கள் ஒரு வாசனால அடியாளுடைய போகுது அதற்குண்டான வந்து இருக்கு உலகத்திலிருந்து நல்லாமல் போகும் சொன்னா நல்ல முடிவுகள் வரும் எப்ப கெட்ட செயல்கள் போவோமோ கெட்ட முடிவுகள் வரும் விலை உயர்வுகள் எங்களுக்கு எதிரான சந்தர்ப்பங்கள் வருது இல்ல எங்களோட பாவத்தின் காரணமா துலையே வில குறையறதுக்காக நீங்க சொன்னாங்கிலை உயர்த்தக்கூடியவன் விலையை தாழ்த்தக்கூடியவன் உங்களுடைய செயல் எந்த முறையில இருக்குமோ அதே போல தான் உங்களை விலைவாசியும் இருக்கும் என்றுதான் அன்புக்குரிய அல்லா அல்லாடியே நாங்கள் அருமை சோதரலே எப்ப நாங்க அல்லாஹ் பக்கம் நெருங்குவோமோ அல்லாவுடைய தொடர்பை நாங்கள் சீராக்கி கொள்வோமோ அல்லா எல்லா நிறைமைகள்ல இருந்தும் எங்களுக்கு வெற்றிய நிம்மதியை தருவாங்க எங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய நேரத்துல நாங்க அல்லா பக்கம் குழு தோதுறோம் அந்த நேரத்தில் அல்லாவுடைய உதவியை நாங்க காண்போம் சோதரலே அல்லாருடைய உதவி கிடைக்கப்பறோம் நாங்க மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்க சிரிப்போறோம் எப்ப நாங்க அல்லாவுடைய தொடர்பை சீராக்குவோமோ அல்லாவ உதவியை நாங்கள் கண்கூடாக காண்போம் அதாவது சிறுவ யுத்தம் நடந்தது முஸ்லீம்களுக்கும் நசாராக்களுக்கும் கிறிஸ்தவர்கள் சிறுவ யுத்தம் நடந்தது நடக்கக்கூடிய நேரத்துல முஸ்லீம்களுக்கும் அந்த நசாராக்களுக்கும் யுத்தம் நடக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்களுடைய படையும் கொலை செய்ய அவர்களும் கொலை செய்யப்படுறாங்க முஸ்லீம்கள் கேள்விப்படுது அய்யூப் ரஹ் அவர்களுக்கு முஸ்லீம்களை தாக்குவதற்காக வேண்டி யூதர்களுடைய கப்பல் ஆயுத ஏந்திய ஆயுத பலத்தோட ஆயுத பலத்தோட மூணு கப்பல் கடல்ல வந்து கொண்டிருக்கு என்ற செய்தி சுல்தான் சலாஹருதீன் ஐயூப் ரஹமதுல்லே அவர்களுக்கு கேள்விப்படுது உடனே என்ன செஞ்சாங்க யாருக்கும் கோல் பண்ணல யாருக்கும் கடிதம் உடனே பயிற்சி முக்கத்து நுழையிறாங்க அந்த இரவு முழுவதும் அல்லாவது பதில் செஞ்சாத போல நவியர்கள் பதில்லா செஞ்சத போல யா இந்த கொஞ்சம் பேர் முஸ்லீம்கள் இருக்கிறோம் யா இல்ல இந்த யூதர்களுக்கு முன்னால செய்தவர்களை நீ கேவலப்படுத்தாதயா அவர்களுக்கு முன்னுக்கு நீ எங்களை கண்ணியப்படுத்தியா என்று துக்க நாங்க அவர்கள் மூணு கப்பல் ஆட்கள் பாதுகாத்துல இருந்து ஐயோ ரஹ் அலேஹி அவர் சொல்றாங்க வயோதிபரே உங்களுக்கு கேள்விப்படல்லையா யுத்த கப்பல் மூன்று முஸ்லீம்களா அடிப்பதற்காக கடல்ல வந்து கொண்டிருக்கே அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கலையா என்பதாக கேக்குறாங்க நீ நேற்று இரவு பள்ளியில வடித்தையும் தாக்கிட்டு விட்டது அல்ல தண்ணீரே மூள் அரிக்கப்பட்டு விட்டது அவங்க செல்லை வேண அல்லாவுடைய தொடர்பு எப்ப நாங்களும் அல்லாவுடைய தொடர்பு சீராக்குவோமோ அல்ல எங்களுக்கும் அவனுடைய கயிறுகளை வரக்கட்டுகளை அல்லா பக்கம் நாங்க நெருங்குவோம் எனவே அல்லாஹ் பக்கம் எங்களை எங்களை சிந்தனையோம் அல்லா பக்கம் திருப்புவோம் அல்லா உதவியை அடையக்கூடியவர்களாக நாங்க மாறுவோம் எனவே எந்த விடயங்களை நாங்க பேசினோமோ அதன்படி அமல் செய்யலாம் இருக்கிறோம் யா இல்ல எங்களை பெட்ரோலிய மன்னித்துறியா பெட்ரோல் யாரெல்லாம் அயாத்தா இருக்கிறார்களோ அவர் இந்த உடல் ஆராய்ச்சி குடுத்து தரக்கத்தான வாழ்க்கையைக் கூடியா யாரெல்லாம் மன்னரைய சந்தித்தார்களோ அவருடைய துவக்கத்தின் கூழ்்சொலை முஸ்லிங்களை பாதுகாப்பியல்ல பாதுகாப்பா முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய يا يا الله واخر دعوانا الحمد لله رب العالمين Some lectures with it slhub.com